வணக்கம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. கிருஷ்ண எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் அமிர்த்தமாயகா 2. நீராவி எஞ்சினை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பாண்ட் 3. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியின்பொழுது மேற்கு பீகாரின் மிக சிறந்த இராணுவ தளபதியாக விளங்கியவர் யார் 2. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் எது 3. இந்தியாவின் இணைப்பு எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு கேட்டு மகிழலாம் இணைந்திருங்கள் நற்றனையோடு நன்றி வணக்கம்